அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் செயல்களில் மிகச் சிறந்தது எது என்று நபி அலிசல்லம் அவர்களிடம் கேட்டேன் உரிய நேரத்தில் தொழுவது என்று நபி சொல்லு அலிவாசல்ல அவர்கள் கூறினார்கள் பின்பு எது என்று கேட்டேன் பெற்றோருக்கு நன்மை செய்தல் என்று கூறினார்கள் பின்பு எது என்று கேட்டேன் அல்லாஹுவின் வழியில் அறப்போர் செய்தல் என்று கூறினார்கள் புகாரி ஐந்து இரண்டு ஏழு முஸ்லிம் எட்டு ஐந்து